அவர்கள் தீயவராக அவர் இருந்தால் தவறுக்காக பிழை பொறுப்பு தேடக்கூடும் என்று நப்பி செல்லதாகவும் அணைகிற செல்லும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று ஐந்து முஸ்லிம் வாசகமாகும் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் மரணத்தை விரும்ப மரணம் வேண்டி அதை கேட்டு பிரார்த்திக்க அவர் மரணித்து அவரின் செயல் அறிந்துவிடும் நிச்சயமாக மூமினுக்கு அவரது வயது நல்லதையை அதிகப்படுத்தும் என்று நபி சொல்லல்லாஹெல்லும் அவர்கள் கூறினார்கள்